तापत्रय विनाशाय, ते स्त्रिय சச்சிதானந்த விஷோத்தியேத்தாபயா வய நுமராணீ முதய நரநாராயண ரிஷிகளை மயக்கிறதுக்காக தேவலோகத்திலிருந்து எல்லோரும் வந்தார்கள்னு பார்த்தோம் அவர்கள் அப்புறம் பகவானிடத்தில் சரணாகதி பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினார்கள் அந்த நரநாராயண ரூபத்தில் இருக்கக்கூடிய பகவான் அவர்களுக்கு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பணிவிடை செய்யக்கூடிய உயர்ந்த தோற்றமுடைய பெண்களையெல்லாம் காண்பித்தார் அவர்களை எல்லாம் பார்த்த உடனே தே தேவானுச்சரா தேவாக இந்திரன தேவனுக்கு அனுசரித்து போகக்கூடிய தேவர்கள் காமன் முதலானவர்கள் மன்மதன் முதலானவர்களெல்லாம் ஸ்ரீஹீவ ரூபிணீஹி ஸ்ரீயா திருஷ்டுவா திருமகள் போல மகாலட்சுமி போல இருக்கக்கூடிய அழகான அந்த பெண்களையெல்லாம் பார்த்து ரூபாரிய ஹதஸ்ரீயா அவர்களுடைய அழகு அவர்களுடைய குணங்கள் இதனால் இவர்களுடைய அழகெல்லாம் போயிடுச்சு இவர்கிட்ட தான் இருந்தக்கூடிய அந்த தெய்வீகத்தன்மையெல்லாம் எப்படி சூரியனுடைய பிரகாசத்துக்கு முன்னால் சந்திரனுடைய பிரகாசம் வங்கி போகிறதோ அப்படி அந்த நரநாராயண ரிஷிகளுக்கு சேவை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய பெண்களை பார்த்து இவர்கள் இந்த தேவலோக ஸ்திரீகள் எல்லாருக்குமே அவர்களுடைய அழகெல்லாம் குன்றி போச்சு அதுக்கு முன்னால் ஸ்ரீயாக என்ன பண்ணினார்கள்லாம் தாசாம் கந்தேன முமுகுஹு அவர்களுடைய வாசனை இந்த ஃப்ரேக்ரன்ஸ்னு சொல்கிறோமே நறுமணத்தினால அப்படியே மயங்கி போய்விட்டார்களாம் முமுகுஹு மோகத்தை அடைந்தார்கள்னு அர்த்தம் தே தேவானுச்சராக ஸ்ரீஹீவ ரூபிணீ ஸ்ரீயாக திருஷ்டா தாசாம் ரூபாரிய ஹதஸ்ரீயா சந்தா தாசாம் கந்தேன முமுக அப்படின்னு இது அன்வயம் பண்ணி புரிஞ்சுக்கணும் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் அடுத்த ஸ்லோகத்தை நாம் பிறகு படித்து அர்த்தம் தெரிஞ்சுப்போம் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை இந்தளவில் பூர்த்தி பண்ணுகிறேன் தேவானுச்சரா திருஷ்டுவா ஸ்ரீயஸ்ரீரிவரூபிணி எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம் காரானந்த மகாஸ்வாமிகளின் அருக்குறளில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள்